வணக்கம் ஐயா நான் வந்து துறையூர்லேருந்து ரமாதேவி ஆண்டியோட நிலத்துலேருந்து வைபு பேசுகிறேன் நாங்கள் வந்து இங்கே துறையூருக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கிற ரெண்டு வயல் மட்டும் நல்லா காஞ்சி இருக்குது ஆடி மாதத்தில் வந்து நெல் பயிரிட்டோம் இப்போ வந்து மண் வந்து மண் மட்டும் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்குது நாங்கள் இப்போ அறுவடை பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணுமாங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கய்யா நன்றி